நீங்கள் இதுவரை காதிகேட்டு கற்பனையில் கருகிருத்து போன ஆணையரவு வெற்றியின் ஆனந்த கழிப்பான கவிஞர் புதுவை ரத்னதுரையின் பாடல்களுக்கு வானவில்லுக்கு வர்ணம் பூசியது போல மெட்டமைத்து காற்றில் இறக்கை கட்டி பறக்க விட்டவர் தமிழீழத்தின் புகழ் பூத்தை இசையமைப்பாளர் இசைவாணர் கண்ணன் அவர்கள் வார்த்தைகளின் வளமறிந்தும் பலமறிந்தும் சொல்லுக்கு சுவை சேர்த்த எங்கள் இசை ஜோதிக்கு நன்றி இசைவாணரின் மெட்டின் சுரங்களை அழகுற வரிசைப்படுத்தி கோர்வையாக்கி இசையுதவி புரிந்தவர் இளைய இசையமைப்பாளர் முரளி இவர்களுடன் இணைந்து இரவு பகலென்று பாராது இந்த இசை வேள்வியில் சேர்ந்து அணிசை கலைஞர்களாக பணியாற்றியோர் கீபோர்டு முரளி வயலின் சு தபேலா சதா வேல்மாறன் ப கவிலன் இசைப்பிரியன் டம் சதா திருமாறன் கிட்டார் மு ஆகியோர் இந்த பாடல்களை தங்கள் மதுர குரலால் பாடி காற்றின் நுண்ணலைகளின் நூதனம் புரிந்து பாடல்களின் வெற்றிக்கு பலமளித்தோர் எஸ் ஜி சாந்தன் ஜெயா சுகுமார் திருமலைச்சந்திரன் செங்கதன் நிரோஜன் மணிமொழி தவமலர் ஆகியோர் தர்மேந்திரா கலியகத்தில் இந்த பாடல்களை பதிவு செய்து செவிக்குள்ளே தேனாக பாயவிட்டவர் இளைய ஒலிப்பதிவாளர் மலையவன் இத்தனை பேரின் ஒட்டுமொத்தமான உழைப்பால் உருவாகிய ஆனையிரவு பாடல் ஒலிப்பேளையை விடுதலை புலிகள் கலைவன்பாட்டு கழகம் உங்களுக்கு கையளித்தது நன்றி மீண்டும் சந்திப்போம்